திருநீரகண்ட நாயினார் நிகழ்த்துபவர் தொல்காட்டிய செல்வர் முனைவர் கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் மயிலாடுதுறை எல்லாமல்ல இறைவனுடைய திருவுருளை திறமீற்கொண்டு நம்முடைய ரத்னகிரியில் பாலமுருகனுடைய திருவடியின் இருந்து நம்முடைய குருமூர்த்திகள் முன்னிலையாக நம்முடைய வேலூர் ஆற்காடு இங்கே அண்மையில் இருக்கின்ற பல ஊர்கள் இங்கிருந்தெல்லாம் வந்து கேட்டு மீடுகின்ற பெரியோர்களுக்கெல்லாம் இன்றைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முப்பது ஆண்டுகளுக்குள் ஒரு அரிய அருளாட்சியை இங்கே ஏற்படுத்தி அதன் வாயிலாக சமயம் இம்மை மறுமை ஆகியவற்றிற்கெல்லாம் நலங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பை எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவள்ளி இங்கே கூட்டி வைத்திருக்கிறது எவ்வளவோ தொல்லை பல பழமையான காலங்களில் இருந்து சில நிறுவனங்கள் தோன்றிக் கூட இந்த அளவு அறியும் செயலை செய்ய முடியவில்லை ஆனால் மிகக் குறிய காலத்தில் இந்த ஒரு அருமையான அருள் நிலையம் தோன்றி பல்வேறு அமைப்புகள் திருமண மண்டபங்கள் என்ன கல்வி நிலையம் என்ன இது மாதிரி ஒரு அமைப்பு என்ன பல இது மாதிரி முருகப்பெருமானுடைய திருமணி நினைவு கூறும்படியான செயலை அடிக்கடி செய்து பாலபிஷேகம் போன்ற பெரிய நிலைகள் எல்லாம் எனவே இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கிற எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருடையும் அவர்கள் அடியில் இருந்து இந்த அரிய பணியை செய்தவர் என்னுடைய குருமூர்த்திகளையும் வணங்கி வந்திருக்கின்ற பெருமக்களுக்கும் தேவஸ்தான் நிர்வாகத்திற்கு வணக்கம் கூறி தெரிந்தெழுத்து பதிகத்தை பாடியது அது கலைமணி வந்து அருமையா அந்த எடுப்பாக பாடுவார் அந்த எடுப்பு அதுவும் இந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது நினைவு வந்தது ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக ஆற்றால் புறத்தில் பாடிய பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஒரு அருமையான இதே திருவேந்த பதிகம் தான் அருள் செய்கின்ற பொழுது யார் கேட்க அருள் செய்தார் என்று சேக்கலா பெருமான் சொல்றார் படிக்க பண்ண ஞான சம்பந்தர்ல வானமும் நிலனும் கேட்க மண்ணு பேர் அருள் செய்தார் என்று கூறுகிறார் என்றால் நிறைவாக அவர் இந்த பதிகத்தை அருள் செய்து தாமும் வீடு பேர் அடைய போகிறார் அதனால இந்த பதிகத்தை யாருக்கு சொன்னார் ஆற்றால் படத்தில் இருக்கிற அல்லது பக்கத்தில் இருக்கிற சிதம்பரம் மக்களுக்கு நிலனும் செய்தார் என்று சைக்கிழா பெருமான் கூறுகிறார் காரணம் அந்த மந்திரம் எல்லோ எல்லா உயிர்களையும் எவ்வுலகத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் ஊவிக்க வல்லது என்ற ஒரு கருணை அது போல இவர்கள் பாடியது வானமும் நிலனும் கேட்க ரொம்ப அருமையாக பாடினார்கள் எனவே அவர்களுக்கு எல்லா நலன்களும் மேலும் பெருக வேண்டும் என்று எல்லாம் அல்ல பெருமாளுடைய திருவுலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் திருநீலகண்ட நாயனாருடைய வரலாற்றை எண்ணுகிறோம் இந்த வரலாற்றை நீகின்ற பொழுது ஒரே ஒரு பெரிய புராணத்தை நல்ல ஆழமாக சற்று அகலமாகவும் படித்து வந்திருக்கின்ற பெருமக்கள் அதனால் நம்ம அந்த நன்மையிலேயே இதையெல்லாம் எண்ணலாம் நாயன்மாருடைய அந்த பெயர்களை மட்டுமே வைத்து எண்ணுவது வேற எதுவும் இல்லை நாயன்மாருடைய திருப்பெயர் என்று வைத்துக் கொண்டே எண்ணலாம் செய்யணும் அல்லவா என சும்மா கதை பேசிட்டு தான் இருக்கிறோம் இதையும் செய்யணும் அல்லவா நாயன்மார்களின் திருப்பெயர்கள் எடுத்துக்கொண்டா அதே ஒரு பெரிய நீளமான ஒரு எண்ணத்தை எல்லாம் நமக்கு வழங்குறது இப்ப எல்லாம் சொல்லல இப்ப ஒன்று திருநீலகண்டம் இப்ப இதை வைத்துக் கொள்வோம் இந்த பெயருடையவர் இரண்டு நாயன்மார் இருக்கிறாங்க இந்த ஒரே பெயருடையார் இருவராக இருப்பது இந்த ஒரே ஒரு ஒரு பெயர் தான் இல்லைங்களா ஒரே பெயர் இரு அரியாருடைய பெயராக அமைந்திருப்பது திருநீலகண்டன் இப்ப முருகரோ ஒரு திரப்பசியோ வந்து அதிபத்தரோ ஞான சம்பந்தரோ நாவுக்கரசரோ கூட சொல்ற நம்பியாரோ இல்ல இல்லீங்களா அப்படி உறவினா ஆதலால் ஒரே பெயருடையவர் இரு அரியர்களாக இருக்கிறார் ஆதலால் தான் நம்முடைய திருத்தொன்ற தொகையில ஒரு அரிய குறிப்பை தருகிறார் அரிய குறிப்பை தருகிறார் எண்ணி சொன்னோம் நாம தான் இந்த இரண்டு பேருக்கும் அவர் இனத்தை சொல்லுகிறார் யார் இந்த திருநீலகண்டருக்குத்தான் இனத்தை சொல்லுகிறார் இவருக்கு திருநீலகண்ட குயவனாருக்கு என்று சொல்ற இனி பின்னால் வரப்போறார் திருநீலகண்ட் பாணனார்கடி சொல்ற இந்த பாணர் என்பதும் என்பதும் இனம் இந்த மாதிரி இருக்கா இனம் குறித்து மரபு குறிப்பது பல எல்லாருக்கும் இருக்குது கூடுமான வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது அது இனம் குறிக்கிறார் சேர்க்கிறார் ஆனால் திருத்தொண்ட தொகை ரொம்ப சுருக்கமான நூல் ஒத்த வரியில ஒரு பெயர்ல ஒரு சிறு சொல்ல சொல்லிவிட்டு முடிச்சிட என்பது இந்த பல்லவர் சொல்லப்படுது பாண்டியன் சொல்லப்படுது அரசர்களிலே இனம் குறிக்கப்படுகிறது ஆமா நிண்டசிய நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் காடவர்கடியாருக்கும் அடியேன் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அரசர்களிலே இனம் குறிக்கப்படுகிறது இவர் என்னார் இவர் என்னார் இவர் என்னார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் சாதாரண நம் போன்றிருக்கிற அடியவர்களிலே மக்களிலே ஏதேனும் இனம் குறித்து பேசப்படுதா இந்த ஒன்று தவிர இங்கேதான் பேசப்படுகிறது இல்லீங்கள தென்னீழ கண்டத்து குயவனார்க்கடியேன் தென்னீல கண்ட மடியேன் என்று சொல்லப்படுகிறது அப்படி சொல்லுடைய நோக்கமே இனம் குறிப்பது கருத்தன்று இரண்டு ஒரே பெயருடையவராய இருப்பதனால இவரை இப்படி அறிமுகப்படுத்துகிறார் அவரை அப்படி உயர்வு படுத்துகிறார் ஒன்று அல்லாமல் இந்த இனம் குறித்ததுனால ஒரு தாழ்வு மனப்பான்மை இப்பதான் வந்துட்டது தாழ்வோ உயர்வோ வந்துட்டது அப்ப இனம் குறித்த அப்படிதான் இருக்கு ஏன் இன்னைக்கு கூட சொல்லுகிறேன் இனம் குறித்து ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஜி கே சொல்லுகிறோம் யாரும் தகவல் எடுத்து இல்லை இல்லைங்களா வேணும் வேண்டாங்க அத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்கணும் அவருடைய பெயரை யார் சொல்றா கபிஸ்தலம் மூப்பனார் இப்பவும் கபிஸ்தலம் மூப்பனார் கபிஸ்தலம் மூப்பனர் அப்படி போல அது போல வந்து இனம் பத்தி யாரும் அந்த காலத்துல ஒன்னும் அதிகமா சொல்லல தில்லைவாழ் அந்த நரதம் அடியா இருக்க முடியேன் அந்த நரதம் அடியா இருக்க அங்க வந்து இனம் தான் சொல்லப்படுது ஏன்னா அவர்களுக்கு பெயரே தில்லைவாடு அந்தனர் அப்படின்னு அதனால் இந்த இனம் குறித்து பேசியது மிகச்சிலருக்கென்றாலும் அதை நாம் வேறுபாட அறிவதற்காக வேண்டு வேறு நோக்கம் அல்ல உள்நோக்கம் எதுவும் இல்லை வேறுபாடு தெரியணும் குயவரில் ஒரு திருநிலக்கண்டர் பானனார்ல ஒரு திருநிலக்கண்டர் இவர் செய்த தொண்டு அவர் செய்த தொண்டு என்றெல்லாம் நாம் பிடித்து பாகுபாடு தெரியும் என்பதற்காக இந்த மாதிரி இனம் குறித்தே தவிர வேறல்ல என்பதை நாம் நினைவு கொள்றோம் அந்த வகையில பாருமையா திருநீல கண்டத்து குயவனாக்கு அடியா ஒரு தொடரை நம்முடைய சுந்தரமூர் சுவாமியார் இந்த வரி அவருடைய முதல் முதல் தொடக்கமே இதுக்கு முன்னே இருந்தது பெருமானுடைய வாக்கு தில்லை வாழந்தனும் அடியாருக்கு மடி என்பது திருத்தொண்ட தொகையாயினும் அந்த வரி யாருடையது நடராஜப் இது தில்லையில் இருக்க இது திருவாரூர்ல இருக்கிற பெருமானுடையது என கொடுத்துட்டார் அதனால திருத்தொண்ட தொகையில இது வந்து ஒரு அடியினுடைய இரண்டாவது பகுதியாக இருந்தாலும் சுந்தரர் வாக்கு இங்குதான் ஆரம்பிக்குது ஆகவே திருநீல கண்டத்து குயவனாருக்கு அறியன் என்பதுதான் முதல் தொடராக அமைகிறது இது யார் சொன்னா தெரியுங்களா இப்ப இது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இதை ரொம்ப ரொம்ப நுணுகி கவனிச்சு இதை வந்து பதிவு பண்ணது யார் தெரியும்னா நம்ம மீனாட்சி தரப்புல தான் திருச்சிருப்படம்பு மீனாட்சிதரம்பிள்ளை கவிஞர் பிள்ளை வாழ்ன்னு சொல்றது உண்டு அவரை பிள்ளைவாழ் அயர் வாழ்ன்னு சொல்றது அயர் வாழ் பிள்ளைன்னா யாருன்னு தெரியல அந்த மரமும் தெரியாது ரெண்டும் தெரியாது அப்ப அயர்னு சொன்னா எத்தனையோ உலகத்துல லட்ச லட்சம் ஐயர் இருந்தாலும் அயர்வாள்னா டாக்டர் ஊவேசா தான் பிள்ளைன்னு எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட மீனாட்சி துரம் பிள்ளைவர்கள் என்ற ஒரு மரபெல்லாம் வச்சிருந்தாங்க இல்ல பிள்ளைவாழ் என்ன சொன்னார் இந்த திருத்தொண்ட திருத்தொண்ட தொகையை பாடியதுண்ட தொகையை முழுமையாக அருளியவர் யார் அப்படி ரெண்டாந்திரம் கொஞ்சம் கேட்டார் என்ன சுவாமி திருத்தொண்ட தொகையை முழுமையான சுந்தரர் தான் முழுமையாக அருளியவர் யார் அப்படின்னு கேட்கிறேன் இன்னும் முழுமையாக அம்மா திருத்தொண்ட தொகை தில்லை வாழ்ந்தது கடைசி வரைக்கும் அவரு தான் பாண்டது முழுமையாக பாட்டு அவர் என்றாலும் தில்லை வாடந்த அடியாக்கும் அடிங்கிறது இவருடைய பெருமாடையது அதற்காக ரொம்ப நுணுக்கமா எனவே இந்த பாடல் அந்த பதியம் வந்து தொகையில முக்காலே மூணு வீசும் அவருதான் பாண்டது ஒரு வீசும் பெருமான் நினைவுக்காக பெரிய அவர் ஆண்டுதோறும் அவருடைய நினைவாக ஒரு நாள் விழா வைத்து அதன் நினைவாக சிலருக்கு ஒரு பொற்களி கொடுத்து பாராட்டிட்டு வர அதனால மீனாட்சி மீனாட்சி திருமணம் சொன்னது திருச்சி தான் அவர் அதனால் அவருடைய பெயர் அங்கே நிலவி கொண்டிருக்கு அது ஓரளவு ஒரு ஆண்டுக்கு ஒரு நாளாவது நினைக்கிறோம் உலா கலம்பகம் பிள்ளைத்தமிழ் இப்படி இந்த இந்த கோவிலை பாடுதல கடைசியாக நமக்கு இருப்பவர் பிள்ளைவாழ் தான் ரொம்ப அழா படையும் அதாவது படைய மரபு கடாமல் நீங்க ஒரு பிள்ளை தமிழ் படித்தால் பல்வேறு புராண வரலாறுகள் தெரியும் பல்வேறு சைவ சித்தாந்த கருத்துகள் தெரியும் பல்வேறு இலக்கண குறிப்புகள் தெரியும் அப்படி பல்துறையாக இப்ப பால்லயானு கேட்கலாம் பாடுறாங்க அது பாட்டுக்கு தான் இருக்கும் இவையெல்லாம் இருக்குமா ஒரு நூல் சொன்ன ஒரு பக்கத்துல பார்த்தா சித்தாந்த கருத்துக்கள் இன்னொரு பக்கம் இலக்கண கருத்துக்கள் இன்னொரு பக்கம் வரலாற்று குறிப்புகள் இன்னொன்னு சில சூழ்நிலையை உடையவை இப்படியெல்லாம் பல்திறமாக என்ன வேண்டிய பிரபந்தங்கள் என்று சொன்னால் எங்க நான் எங்க இல்லையில மீனாட்சி தன்மை நிறைவு பெற்று விட்டது என்று முடிச்சிட்டோம் இனி தோண்டி செய்யும் செய்ய வேணாங்கிறது அர்த்தம் இல்ல இப்பொழுது இருக்கிறது அவங்க தான் கடைசியா அவ்வளவு அருமையாக சீகாடி கோவை என்ன அந்த லாலுடிக்கு லாலுடி திருப்பெருந்து பெருந்திருப்பிராட்டி பிள்ளை தமிழ் கொட்டீர்கள் அது போல செய்குலார் பிள்ளை தமிழ்ல அழகர் எல்லாம் செய்திருக்கிறார் எனவே அவர்தான் இந்த நுணுக்கத்தை நாம் எண்ண வேண்டும் என்பதற்காக ஆமா யார் பாடியதுன்னா பாடியதுதான் முழுமையாக பாடியது அவரா என்றால் அப்பதான் முழுமையாக ஒரு எண்ணம் எடுக்கிறது அது என்னன்னா முதலடி அவருடைய அடி எடுத்து கொடுத்தது என்று இப்படி பார்க்கும் போது உலகளாமனு யார் பாடியது என்று போனால் என்ன பண்ணணும் அங்கேயும் முக்காலிய மூணு வீசத்துக்கு மேலையும் வீசத்துல பாடினது சுவாமி ஆனால் அந்த உலகாம்கரத்தொடர் பெரும்பான்மை இப்படி ஆகவே பிறருடைய சொத்தை நம்மளதுன்னு ஆக்கப்படாது பார்த்தீங்களா இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயல்ல இயல்பாகவே ஒரு நெறி இல்ல யாருடைய சொத்தோ யாருக்கு யாருக்குரியதோ அவருடையதுன்னு சொல்லக்கூடப்படாதா சொல்ல கூடப்படாதா அப்படியெல்லாம் நமக்கு பெரியவர்கள் அருள் செய்திருக்கிறார்கள் எனவே திருநீல கண்டத்து குயவனார்க்கு என்ற அருமையில நாம் உள்ளே நுழைகிறோம் வேட்கோவர் குலத்து வந்தார் மாதோரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாட்டி வழிபடும் நலத்தின் மிக்க இது அருமையா முதல்ல அவருடைய எந்த ஊர் என்ன குலம் என்பதை நமக்கு அறிவுப்படுத்துகிறது ல்லை மூதூர் அப்பா இந்த தில்லை சொல்லுகின்ற பொழுது அது மூதூர் மிக பழமையான என்று சொல்ல அப்படி இந்த தில்லை மூதூருங்கிறதே திருவாசகத்த ஒரு ஒரு தொடக்கம் இருக்குது தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனம் ஆகி என்று தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்று அந்த தொடங்குகிறார் முடியும் மணிவாசகத்திருமன் ஒன்றுல்லாம் பழமை எப்படி சொல்லப்படுகிறதோ அது போல அதில் வாடுகின்ற அந்த நம்ம உடனே மேட்டு குடிமக்கள் இருபதாம் நிலைமையை விட்டுட்டு மேல போகணும் சும்மா அடிக்கடி இருபதாம் நூற்றாண்டு வச்சு இந்த புத்தி வேணாம் ஏன் என்று கேட்டால் ஞானசமுந்திர தேவாரம் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம் பலமேயே என்று அறிவுப்படுத்துகிறார் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் யார் தள்ளே வாழ்ந்தனர் அவர் வாழ்த்தில்லை அவர் வாழ்த்தில்லை தேவாரம் முன்னால போயிருக்குது அதனால் இங்க என்ன வேதிய அறிமுகப்படுத்தினர் அறிமுகம் மிக அற்புதமான அறிமுகம் திருவாசக தொடர் முன்னே சென்ற ஞானசம்பந்த வாக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த பெருமக்களுடைய அந்த அந்த நிலைகள் என போனதெல்லாம் பார்க்கும் தில்லை வாழ்ந்தனர் யார் என்பதை ரொம்ப அழகாக சித்தரித்திருக்கிறது ஆதலால் அந்த தொடரோடு ஆரம்பிக்கிறார் இவரெல்லாம் வாடுகின்ற தில்லை பழம்பதிட்கோவர் குலத்து வந்தார் வேட்கோவர் அருமையான தமிழ்சொல் வேட்கோளங்கோ அப்படிங்கிறோம் இளங்கோ தெரியும் தெரியாது அது பெரிய பலம் தான் தெரியும் என்ன பண்றது இளங்கோ தெரியும் எத்தனை பேர் பேர் வச்சிருக்கிறோம் ஆனா வேட்கோ இங்க வேள் வேள்ன மண் என்று பொருள் இந்த மண்ணின் தலைவன் நீங்க தொடர்பு ஆடுவார் தான் என்ன ஆடுனார் நினைச்ச மாத்திரம் நடக்கிற பரப்பளவில் போய் சார் எங்க நிலமெல்லாம் எப்படி தலைவனாக இருக்க கூடாது தாம் எடுத்துக்கொண்ட மண்ணிற்கு தலைவர் ஏ எடுத்து வச்சிட்டாங்க என்ன வந்து நீங்க கலையமா போடாதீங்க என்ன கூயாவா போடுங்க என்ன கேட்டுக்க முடியுமா என்ன வந்து அகலா கார்த்திகை விளக்கா போடாதீங்க என்ன பெரிய இதா போடுங்க முடியுமா இவங்கதான் ஆணையிட்டால் ஆகவே இந்த மண்ணின் தலைவராக இருப்பனுடைய காரணம் அந்த மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டு எதுவானாலும் செய்வார்கள் சின்னதா பெரிதா எதுவா கலைவா என்ன செய்வார் வேட்கோவர்னு பெயர் புயவர் என்பதற்கு இல்லவா அவங்களுடைய தொழில் என்ன அதனால எதுவா இருந்த என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியில் சங்கர்ந்தால் மரவாமி பொருளன்றி சொன்ன சேர்க்கிறார் வாக்கு அதனால எந்த குலமா இருந்தான எந்த நிலையா ஒரு இப்பா நினைக்கூடாது இங்க எல்லாம் கிடையாது எங்க பக்கம் உண்டு மறையான இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல சொல்லிடுவாங்க பாவம் இப்ப சொல்லக்கூடாது சொல்லவும் தப்புன்னு வச்சுங்க அதே மாதிரி அப்படிப்பட்ட அந்த குளம் ஆனாலும் என்ன எப்படி இருப்பார் அருமையா சொன்னார் மாதோரு பாகம் நோக்கி மண்ணு சித்திரம்பாலத்தே நாமெல்லாம் ஆண்டவனை நோக்கிறோம் ஆண்டவன் யாரை நோக்கிறான் அம்மாவை ஏனென்றால் தான் நடனம் செய்கின்ற பொழுது தன்னுடைய கூட்டமாக கூறிய பார்வை யார் கண்ணது அம்மா அம்மையை பார்த்து ஆறு அது ஏன் அம்மாவும் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க அவரை தான் பார்ப்பாங்க உடன்படிக்கடிக்கைவான் ஏன் பெருமான் ஆடுகிறான் என்று சொன்ன ஏன் ஆடுவதற்கே என்ன காரணம் என்ன ஆடுவதற்கு என்றால் இந்த ஆட்டமே நம்ம ஆட்டத்துக்காக நாம படைக்க கொஞ்ச காலத்துல இருக்க கொஞ்ச காலத்துல நன்மை அணிவிக்க தீமை அணிவிக்க அப்புறம் இறக்க மீண்டும் பிறக்க இப்படியாக பிறந்து பிறந்து ஒரு கால வீடு பெற இந்த ஆட்டம் முழுமையாக ஆடி அந்த வீடு பெயர் பெறும் என்பதை ஒன்றுக்காகத்தான் அவன் ஆடுவதெல்லாம் அதனால அவன் ஆடுவது வேற யாருக்கும் அல்ல உயிரளாய நம்பொருட்டு சரி உயிரளாய நம்பொருட்டு ஆடுகின்றவன் யாரை நோக்கி ஆடுகிறான் அம்மையை தன்னுடைய அம்மையை நோக்கி ஆடுகிறான் ஏன் அது செய்வது நினைப்பதெல்லாம் திருவுளம் கொள்வதெல்லாம் பெருமான் செயற்படுகின்ற பொழுது சக்தி இறைவன் நினைக்கின்ற பொழுது சிவமாகிறான் அது செயற்பாடாக அருளிப்பாடாக வருகின்ற பொழுது அம்மையாகிறான் அதனாலே இவன் நினைப்பதையெல்லாம் யார் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்ன அந்த அம்மையா இருந்து நிறைவேற்றப்படுகிறது அதனால் இவன் ஆடுகிற நோக்கமெல்லாம் யாரையே நோக்கி நோக்கி நான் செய்யும் செயல்கள் எல்லாம் அருப்பு அல்லவா என்று அந்த பெருமாட்டை நோக்க இவர் அவரை நம்மை நோக்கியது நம்மி நோக்கியது வேற மாதிரி எல்லாம் அர்த்தம் பண்ணப்படாது ஏன் அவர் ஆமையே பார்த்துக்கிட்டு நடந்த பாடுறார் என்றெல்லாம் என்றால் இறைவனுடைய செயல்களை அத்துணையும் உயிர்களின் பொருட்கே ஒரேதான் எல்லாச்சியர்களும் அவன் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எல்லாமும் இறைவனுடைய அத்துணையும் உயிர்களின் பொருட்கே நமக்காகத்தான் ஒரு கால் வேணா அவனுடைய செயல் சிலவற்றில் என்னதுக்கு தெரியாம நமக்கு இருக்கலாம் பல செய்தி தெரியாது என்ன தெரியப்பது ஒண்ணும் இல்லை ஆனால் அவன் செய்வது என்னமோ நமக்கு தான் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி விளையாட்டில் பெருமானி நீ ஆடுகிற அந்த விளையாட்டினால் தான் ஆன்மாக்கள் அவ்வப்ப பொழுதும் மேல மேல பெருகி பெருகி அந்த உயர்ந்து கொண்டே போகின்றது என்று சொன்னார் அது கொஞ்ச நஞ்சமா இல்ல அலகிலா விளையாட்டினர் அவர் கம்பர் நம்ம ஐயா தான் ஒரு புரட்சியை ஒன்று செய்தாங்க கம்பர் விழாவில் ஒரு முறை கருத்து கொடுத்தது எல்லாருமே நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாம் கூட வியப்படைந்தார்கள் என்ன பண்றது நான் பேசினது வியப்பாத இருக்கு திருமுறைகளில் கம்பராமாயணத்தில் கம்பர்ல ராமாயணத்தில் திருமுறைகளில் ராமாயணம் திருமுறைகளில் ராமாயணம் எங்கேயுமே வேதூர் தான் கம்ப ராமாயணத்தில் சைவ சித்தாந்தம் சிவசிவா அடிக்க வருவான் பேசிதான் முடிச்சுட்டு வந்துட்டடிக்க வந்த வராட்டலை அழகா சொல்லாம ஒன்னும் தப்பில்ல தப்பு இல்ல எல்லா இடங்களிலும் எல்லாம் போறாங்களா சில இடங்களில் பெரிய பேரகங்கள் ஒத்து வர்றதுல என்ன தப்பு இருக்கு ஒத்து வர்றது தான் சொல்றோம் அப்படியே உயிரே போடுமாது போவாது நம்ம மனைவர்கள் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் நிலைப்படுத்தலுங்கிற அந்த பாடலே அவன் அவள் அதுவேனும் அவைமும் என்ற சூத்திரத்தை ஒட்டியது மாதோரு பாகம் சித்தம்பலத்தே தன்னுடைய அந்த அருள் சக்தியை நோக்கியே ஆடிக்கொண்டிருக்கிறான் எங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான் மண்ணு சித்தம்பலத்தே நிலை பெற்றிருக்க முடியான் அந்த அவையிலே பேரம்பலத்துல அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான் முடிவும் இல்லா அற்புத நினைக்கின்றான் அந்த ஆடுகின்ற அமைப்பு தான் அதனால அந்த கூத்து எப்படிப்பட்டதுன்னார் ரொம்ப அழகா செய்கலார் ஆதியும் முடியவும் இல்லா அற்புத தனி கூத்து இது எப்படி உரை பொழுதும் போது என்ன பண்ணும் ஆதியும் முடிவும் இல்லா கூத்து அந்த ஆதியும் முடிவும் இல்லாங்கிறத கூத்தோட சேர்த்து அப்படிப்பட்ட கூத்து அது மட்டுமா அற்புத கூட வழங்கலாருடைய திருவுள்ளம் அதுதான் அப்ப அந்த மாதிரி சுவாமி இந்த கூத்து எப்ப தொடங்கியது எப்போ முடியும்னர் ஆதியும் அந்தம் இல்லா கூத்து இதுக்கு முதலேது முடிவே எதுப்பா ஏன்னா நீ முதலும் முடிவும் இல்லாம இந்த ஆன்மாக்கள் பிறந்து வளர்ந்துகிட்டே இருக்குது பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே இறந்துகிட்டு நீ போதி ஓயறதா இல்ல அதனால அவனும் ஓயறதா இல்ல ஆதியும் அந்தமும் இல்லா அந்த முதலும் முடிவில்லாத கூத்தான் இப்படி முதல் முடிவு இல்லாம வரையறை இல்லாம ஆடிந்தா சுவாமி அது எப்படி ஆட முடியும்னார் அதுதான் அற்புதம் அற்புதம் நீனான மற்ற உயிரினங்களை ஆடிச்சுன்னா இந்த வேலை இது வரைக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சைக்கிள் விடுறது சாதனை படைத்தார் உலகத்தையே சைக்கிள் சுற்றி வந்தார் சாதனை படைத்தார் என்று இருந்து இன்னும் யாரும் எப்பவுமே இருபத்தி நாலு நேரம் ஆடிட்டு இருக்கான் சாதனை படைத்தார் ஒருத்தர் வரல வரும் வரும் இருபத்தி மணி நேரமும் ஆடுவார் சாதனை உலக சாதனை என்று வந்தால் வரும் இந்த இருபத்தி மணி நேரம் ஒரு கால் நாப்பத்தி மணி நேரம் வரலாம் ஆமும் இல்லா கூத்துன்னு எங்க பெருமன் தான் எந்த சாதனையும் முடியாது அது பெருமளும் செய்யும் அதனால ஆதியும் முடிவும் இல்லா கூத்து அந்த கூத்து எப்படி இருக்கும்னாரு அற்புத கூத்து அற்புத கூத்து ஏன்னா அந்த கூத்தினுடைய தன்மையெல்லாம் ஒவ்வொரு அணு அசைவதும் இந்த உயிரளுக்காக சித்தாந்தம் ரொம்ப அருமையா சைவ சித்தாந்தம் அவன் ஆடும்போது ஆடுவீங்க எங்க பெருமான் ஒரே மாதிரி ஆடி இப்படி வந்து அது நெருப்பு இருந்ததுன்னு அந்த நெருப்பு அதை வச்சுக்கிட்டே தான் ஆடுவானே தவிர அது ஒருத்தருடைய மாத்திரதோ போறதோ அது கை மாத்திரதெல்லாம் கிடையாது இந்த கையில உடுக்க அடிச்சான்னா அடிச்சுக்கிட்டே இருப்பானே தவிர அதை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஆடிக்க மாட்டான் கூட பூஜை போது பல ஆண்டுகள் அவ்வளவுதான் பழக்கம் அர்த்தம் புத்தடியாருன்னு அர்த்தம் இது பாட்டு கடிக்குது அப்படின்னு சொன்னா இது கொஞ்சமே போயாதுன்னு சொன்னா பழக்கத்தினால வர அது மாதிரி பெருமானன் கேட்டா ஒரு பக்கத்தில் நெருப்புனா நெருப்புதான் இன்னொரு பக்கத்துல உடுக்கனா உடுக்கதான் இன்னொரு பக்கத்துல இப்படி சொன்ன சொன்னது இன்னொரு கை எப்படி காட்டினது காட்டினது ஒரு காலை மாத்துறதுமில்ல ஒரே கால்தான் ஆன காலம் ஆடிட்டே இருக்கணும் ஆடாத கால ஊன்ன காலம் ஊன்னிட்டே இருக்கணும் ஒரே ஒரு ஆள் புரட்சி பண்ணி மாத்தினார் திருவிழா பாணத்தில் படிச்சுட்டது ராஜசேகர பாண்டியன் ஒரு ஆள் அவன் தான் மதுரையில பெருமானி அவன் கொஞ்சம் இந்த நாட்டியத்தை கத்துக்கிட்டான் கட்டுறதுனாலதான் அந்த தெரியுது தொழில் தெரியுது பெருமானே நாட நாட்டணும் இந்த மாதிரி நாட்டி ஆடுறதுன்றது லேசில் இல்லையே எல்லா கருவிகரணங்களும் அதுக்கு ஏந்தி வேலை செய்யணுமே நான் சாதாரணமாக ஒரு அரை மணி நேரம் ஆடுறதுக்குள்ள என் கைகாலெலாம் ரொம்ப கண்டிமா இருக்கு நீ ஆதியும் முடிவும் இல்லாத கூத்துறோட தெரிய சுவாமி அதனால நீ வேற ஒன்று மாற்றிக்கு வேணா கொஞ்சம் மாத்திக்க காலை கொஞ்சம் மாத்திய என்று வரும்பி கேட்டதுனால கால் மாறி ஆடிய படலம் என்று மதுல மட்டும்மா அந்த விண்ணப்பூத்து அற்புதமான கூத்து எல்லாரும் காசுக்குத்தான் ஆடுகிற ஆற்ற இருக்கும் இது பிறருக்காக ஆடுகிற ஆட்டம் எல்லார ஒரு காலையில தான் ஆடுவ இது ஆடும் எப்படும் எல்லார உறுப்புகளை கொஞ்ச கொஞ்ச மாத்துவ பெருமான் மாற்றவே மாட்டான்ற்றவே மாட்டான் இப்படிப்பட்ட அற்புத கூத்து தனி கூத்து என்ன இது மாதிரி இன்னொரு ஆள் ஆனதாக வரலாறு போலவே இன்னொரு ஆள் ஆடிட்டே இருக்கார் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் எங்க இமாச்சலத்தில் இருக்கிறா நேபாளத்தில் இருக்கிறா அல்லது வந்து கன்னடாவில் இருக்கிறான்னு சொல்லுங்களேன் ஆனா இப்ப இல்ல சார் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னதான் இருந்தான்னு சொல்லுங்களேன் கிடையாது தனி கூத்து